انك حميد مجيد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يزيد في العمر الا البر ولا يرد القدر الا الدعاء وَإن الرجل لَيحرم الرزق يصيبه ابن ماجا او كما قاله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும் அலகது இல்ல அவன் தனித்தவன் இணைத்துணை அற்றவன் தனது நல்லடியார்களுக்கு சுவனத்தை வாக்களித்தவன் தன்னை நிராகரிப்போருக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை விடுத்தவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹை தவிர வேறு நாயன் இல்லை என்பதாக சாட்சியம் கூறுகின்றேன் மேலும் செலவாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்து நிறைந்ததாக இருக்குகின்றதோ அவ்வழிகளை இவ்வனையில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க மீதிலும் அதிலும் செய்ய அவ்வழியின் அவள் ஆகிறேன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹ் வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவாடுகளை அன்போடு எடுத்து உத்தம தோழர்கள் அவர்களைத் துயர்ந்த தாவிழங்கள் அன்னவர்களைத் தேர்ந்த தாபியங்கள் சாலகங்கள் அல்லாவை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாவின் அவனது பூமியில் வாழும் காலம் அல்லாம் எமது ஈருலக வாழ்வின் ஈடற்றத்துக்காக எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக அவன் அன்பாக உபதேசித்திருக்கின்றன கட்டளையிட்டிருக்கின்றனோ அவைகளை தமது வாழ்க்கையின் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேரழிவையும் இழிவையும் சந்திக்கும் என்பதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விளக்கல்களிலிருந்து விலகி முற்றாகவே ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அரியனுக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன் செயல்படுத்தக்கூடிய நல்ல இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் கிருஃபயுல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாகும் அல்லாஹ் நண்பக்கூடிய நல்லடியார்களே பெரியோர்களே உலகத்தில் வாழக்கூடிய மனித கோடிகளும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் உள்நாட்டவர்களாக இருக்கலாம் அல்லது மேற்கத்திய நாட்டவர்களாக இருக்கலாம் அத்தனை வேர்களும் விரும்போது ஒன்றைத்தான் உலகத்தில் செழிப்போடு சிறப்போடு வாழ வேண்டும் தமது வாழ்க்கையில் எந்த பஞ்சமும் எந்த வீழ்ச்சியும் குறுக்கிட்டு விடக் சந்தோஷம் செழி சந்தோஷமும் செழிப்பும் சிறப்பும் என்றும் தனது வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதாக விரும்புகின்ற விரும்புகின்றார்கள் சோதர்களே பெரியார்களே இதுக்கு மாத்திரமாக தான் சிரமப்பட வேண்டும் என்றோ அல்லது பொருளாதார நிலையில் வீழ்ச்சி அடைந்த நிலைமையில் வாடி வழங்க வேண்டும் என்றோ சகோதர்களே பெரியார்களே வறுமையில் வாடி தத்தளிக்க வேண்டும் என்பதாக விரும்பக்கூடியவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது அத்தனை வீர்களும் நாம் விசாலமான வாழ்க்கை வாழ வேண்டும் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சோர்களை ஓயாவது ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்களும் ஓடுகின்றார்கள் பெண்களும் ஓடுகின்றார்கள் வாலிவர்களும் ஓடுகின்றார்கள் வயோதைவர்களும் ஓடுகின்றார்கள் ஓட்டத்துக்கு ஓய்வை கிடையாது அன்றளவு ஓடுகின்றார்கள் வாழ்க்கை வளம் வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக சோதர்களே பெரியார்களே வாழ்க்கையில் சிரமம் குறுக்கிட்டு வாழ்க்கையில் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்து நாம் ஏதோ வறுமை கோட்டில் வாழ்ந்து நஷ்டப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அன்புக்குரிய சோதர்களே பெரியார்களே எமது ஓட்டத்தின் வேகத்தில் எமது வாழ்க்கை வசந்தமாகுவது என்பது ஒருபோதும் கிடையவே கிடையாது எவ்வளவு வேகமாக ஓடுவோமோ ஓட்டத்தின் அளவுக்கு தான் வாழ்க்கை செழிப்புள்ளதாக அமையும் வசந்தமாக அமையும் என்பது கிடையாது மாற்றமாக சோதர்களே பெரியார்களே படைத்தவனாக அல்லாஹல் படைப்பதற்கு முன்பதாகவே எவக்குரிய வாழ்க்கை வசதிகளை எல்லாம் மட்டுப்படுத்த விட்டான் வரையறுத்து விட்டான் அல்ல திருமறையில் தெளிவாகவே பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் சோதர்களே எமக்குரிய கிடைப்பதற்காக இருக்கக்கூடிய சில வேலை எமது பீடைத்தனத்தின் காரணமாக எம்லிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாட்டின் காரணமாக கூட கிடைக்காத நிலைமைக்கு தள்ள போட்டு போய்விடுகின்றது எமது வாழ்க்கைக்கு விசாலங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக பெரும் எண்ணத்தோடு பாடுபடுகின்றோம் ஆனால் கிடைக்க இருப்பது கூட இல்லாமல் போய்விடக்கூடிய நிலைமை உண்டாகி விடுகின்றது நமது செயல்பாட்டின் காரணமாக ஆனால் உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சி என்பது சோதர்களே பெரியார்களே பொருளாதார வீழ்ச்சி என்பது எமது திட்டங்கள் எமது ஓட்டங்கள் அல்லது எமது எமது ஆய்வுகள் சகோதரர்களே இவைகளை வைத்து முடிவு செய்வது முடிவு செய்வது என்பது கிடையாது மாற்றமாக அதுவெல்லாம் ஏதேதோ காரணங்களாக குறுக்கிடலாம் அல்லாஹ் அளவு தெளிவாக பல இடங்களில் அழகாக சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றான் ஏன் இவர்களுக்கு வாழ்க்கையின் வசதிகள் தடைபட்டு போய்விடுகின்றது அல்லாஹ் கொடுப்பதற்காக முடிவு செய்கின்றான் என்றாலும் இவர்களுடைய செயல்களோடு அல்ல இணைத்து வைத்திருக்கின்றான் அவர்கள் அவனை விரும்பக்கூடிய செயல்பாடுகள் அவனிலிருந்து வெளிப்படும் பொழுது அவனும் கொடுப்பதற்காக முடிவு செய்து விடுகின்றான் எங்கே அவனை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் வெளிப்படக்கூடிய சமயத்தில் அவனுக்குரியவைகள் தடைபட்டு போய் விடுகின்றது என்ற விடயத்தை அல்லா தெளிவாக திருமறையின் மூலமாகவும் அன்பு தோதர் சல்லி வசலம் அவர்களும் அழகாகவே பொன்மொழிகள் மூலமாக எடுத்து காட்டுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் குடும்பத்தினர்களை தொழும்படியாக ஏவுங்கள் உமது குடும்பத்தினர்களை தொழும்படியாக உங்கள் அதன் மீது நிலையாகவே உறுதியாகவே இருக்கும்படியாகவும் சொல்லிவிடுங்கள் நாமக்கருக்கு அழிக்க தொழ வேண்டும் குடும்பத்தினர்களும் அந்த நாயினை சுஜோத செய்ய வேண்டும் ஏதோ சில நாட்களுக்காக அல்ல நிலையாகவே கடைபிடிக்க வேண்டும் நாம மக்கிறது அழிக்கின்றோம் என்பதாக படைத்தவன அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் எங்கே நாயனை செய்யக்கூடிய நிலைப்பாடு முஸ்லீமில் இருந்து விடைபெற்று போகின்றதோ இவனுக்கு கொடுக்க வேண்டியதான ரிசுக்குகளும் தடைபட்டு போய்விடுகின்றது சோதர்களே அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பதற்குரிய ஒரு வாசலை சொல்லுகின்றான் நபியை நீங்களும் சொல்லுங்கள் குடும்பத்தினர்களையும் நிலையாகவே தொழுது வரும்படியாக சொல்லுங்கள் நாம் ரிசுக்கு எங்கே இந்த இவர்கள் விலகிச் செல்வார்களாக இருந்தால் அல்லாவும் கொடுப்பதில் இருந்து விலக்கிக் கொள்கின்றான் எனவே பொருளாதார வீழ்ச்சியில் முதல் படி ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்கப்பட வேண்டிய விடையும் சோதர்களே பெரியார்களே எங்கே மார்க்கத்தை விட்டு மனிதன் பாதை பிறண்டு போகக்கூடிய சமயத்தில் இவனுடைய ரிதுக்குடைய வாசலும் தடைபட்டு விடுகின்றது நாயனுக்கு சுயூதி செய்வதற்கு மனம் இல்லை அதற்கு நேரம் இல்லை ஓயாது ஓடுகின்றான் அவனுடைய ஓட்டத்துக்கு எந்த அருத்தமும் திறந்து விடுகின்றான் அவனுக்குடைய வாசல் அங்கே மூடப்படுகின்றது அன்புக்குரிய சோதர்களே பெரியார்களே பொதுவாகவே அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பதாக இன்னொரு ஆயுதத்திலே தெளிவாக சொல்லிவிட்டான் பூமியின் மீது ஊர்ந்து செல்லக்கூடிய எந்த ஜீவனும் கிடையாது அவைகளுக்குரிய ரிசுக்கு அவன் பொறுப்படுத்தி அந்த அடிப்படையில் பொதுவாக கொடுக்குகின்றான் ஆனால் அந்த இதுக்கை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷம் மன அமைதி வாழ்க்கையில் நிம்மதி என்பது சோகர்களை பறிக்கப்பட்டு போய்விடுகின்றது ஆனால் அல்லாஹ் சந்தோஷத்தையும் அவனுடைய வாழ்க்கையில் விஸ்தீரணத்தையும் உண்டாக்குவதற்குரிய முதல் காரணம் அங்கு இந்த நாயனுக்குரிய சுஜூதுகள் சரிவர செய்யப்பட வேண்டும் தொழுகையில் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் நிலையாக நிலைநாட்டி வர வேண்டும் என்பது அல்லாஹ் ஜல்ல ஆரம்பமாக சொல்லி தருகின்றான் கண்ணியத்துக்குரிய சோதர்கள நீ ஓய்வெடுத்துக்கொள் தபர் வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி உனது வேலை வெட்டுகளில் இருந்து உனது ஓயாத ஓட்டங்களில் இருந்து ஓய்வெடுத்து எனக்காக நீ வழிபாட்டில் நிலைநிறுத்து அப்படி செய்து நான் சீமான் விடுவேன் ஆதமுடைய மகனே நீ எவ்வாறு செய்து உனது உள்ளத்தை சீமான் தனத்தினால் நான் நிரப்பி விடுவேன் வறுமையையும் நான் உனக்கு அடைத்து விடுவேன் அவ்வாறு நீ செய்யாத பட்சத்தில் உன்னை நான் ஓயாத வேலை வெட்டிகளில் ஈடுபடுத்தி விடுகின்றேன் ஓய்வு வேண்டும் என்பதாக நினைப்பாய் நினைக்க முடியாத அளவுக்கு ஏழாள வேலை வேலைகளும் ஜோளிகளும் அவளை சூழ்ந்து கொள்கின்றது சௌதர்களே அல்லா சூழ வைத்து விடுகின்றான் ஓய்வில்லை நேரம் என்ற அளவுக்கு அவர் சோதர்களே பெரியார்களே இரவிலும் ஓடுகின்றார் பகலிலும் நாட்டுக்குள்ளும் நாடு கடந்து ஓட்டத்துக்கு அல்லாஹ் ஓட வைத்து விடுகின்றான் ஏராளமான வேலைகளைக் கொண்டு நிரப்பி விடுவேன் வறுமையையும் நான் அடைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹு சொன்னதாக அன்பு தூதர் அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அகமதிலே பதிவு செய்யப்படுகின்றது கண்ணியத்துக்குரிய சோதர்களே பெரியார்களே பல காரணங்களை எழுதுகின்றார்கள் ஏன் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஒன்று நாயனு கடமைகளை விட்டு மனிதன் மறந்து செல்வது அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களும் வாழ்க்கையில் வீழ்ச்சி உண்டாகுவதற்கு காரணம் உண்டாகின்றது இன்னும் மூலமாக எழுதுகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சோதர்களே பெரியார்களே மனிதனில் நிகழக்கூடிய பாவங்கள் அந்த மனிதனில் வெளிப்படக்கூடிய மாறுபாடுகள் அந்த அந்த பதிலாக அவனை செயல்பாடுகள் தடுத்து விடுகின்றது அன்பு வல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் சோதர்களே நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுக்குரிய அவனில் நிகழ்ந்துவிட்ட பாவத்தின் காரணமாக அவனுக்குரிய ரிசுக்கு தடைப்பட்டு போய்விடுகின்றது என்பதாக சல் அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அவனுக்குரிய ரிசுக்கு வந்து சேருவதற்கு தயாராக இருக்கின்றது என்றாலும் அவனுடைய பாவம் அதனை தடை செய்து விடுகின்றது அவனிலிருந்து வெளிப்பட்ட பாவம் அவனுக்குரிய ரிசுக்கை தடுக்குகின்றது அன்பார்ந்த சோதர்களே பெரியார்களே தெளிவாகவே திருமறையில் அல்லாஹ் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி காட்டுகின்றான் அங்கே ஆதம் அலஹலாம் அவர்களும் அவர்களுடைய சாப்பிட்டு விட வேண்டாம் சுருக்கத்தில் எல்லா வகையான இன்பங்களும் தாராளமாக இருக்குகின்றது ருசிக்கட்டும் அனுபவிக்கட்டும் முழுமையாகவே அல்லாஹ் சுதந்திரம் கொடுத்திருந்தான் ஆனால் ஒன்றை மட்டும் வேண்டாம் என்பதாக சொன்னான் அதுதான் அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடை விதித்தான் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே என்றாலும் அல்லாஹ் நீண்ட வரலாறாக புறானிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சேத்தானுடைய ஏமாற்றத்தின் காரணமாக அங்கே அதிர்தாத மலைகிசலா துவசலாம் அவர்கள் அந்த மரத்தினுடைய கனியை அவர்களும் மனைவிமாக சாப்பிட்டார்கள் எப்பொழுது அவ்விருவர்களும் அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்களோ அவ்விருவர்களும் அந்த மரத்தினுடைய மேனியில் அணிந்திருந்த ஆடை இருக்குவா சுவனத்தின் ஆடை சுவனத்தில் சுகமான அந்த ஆடை சிறப்பான ஆடை உடனடியாக அவர்களுடைய மேனியில் இருந்து கரட்டப்படுகின்றது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் அவ்விருவர்களும்னியை சாப்பிட்டார்களோடங்கள் அப்படியே வெளிப்பட்டு போய்விட்டது ஜென்ன சுவனத்தினுடைய மரங்களின் இலைகளை இலை தலைகளை கொண்டு அவ்விருவர்களும் அங்கே மூடிக்கொள்கின்றார்கள் சோதரர்களே பிரியார்களே அணியப்பட்டிருந்த ஆடைகள் கூட கலட்டப்பட்டு போய்விடுகின்றது அணியப்பட்டிருந்த கியான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய மனிதனுக்கு மிக மிக தேவையானது மானத்தை மறைப்பதற்கான ஒரு துன் துண்டு துணி அங்கே சோனத்தினுடைய அணிந்து கொண்டு சங்கையாக வாழ்ந்தவர்கள் அங்கே அந்த ஆடை கலட்டப்பட்டு போய்விடுகின்றது ஆடை அணிவது என்பது அவர்களுடைய கண்ணியத்துக்குரியது அவர்களுடைய சந்தோஷத்துக்குரியாமல் செயல் சோதரர்களே என்று சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆடை அணியாமல் நிர்வாணமான வாழ்க்கை உலகத்தில் நாகரீகமாக போய்விட்டது அது தண்டனையாக கொடுத்த ஒரு செயல்பாடுதான் இன்று உலகத்தில் நாகரீகமாக தெரிகின்றது அறைகுறையான ஆடைகள் அல்லது நிர்வாணமான வாழ்க்கை இது என்னவோ நாகரிகமாக அறிவாளிகளாம் ஆய்வாளர்களாம் மேற்கத்தியவர்களாம் உயர்ந்த மட்டத்தில் வாழக்கூடியவர்களாம் அங்கே தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒரு செயல் ஒரு நியாயமான ஒரு மனிதன் விவேகமான ஒரு மனிதன் அந்த மனிதனுக்காக வேண்டி அந்த மனிதன் அழகாக உண்ணுவது அழகாக உடுப்பது தன்னை மூடி மறைத்து வாழ்வது அவனுடைய மானத்தை மறைத்து வாழ்வது இதுதான் அவனுக்குரிய அறிவாளிகளுக்குரிய அடையாளம் எங்கே நாகரீகம் என்ற பெயரில் தண்டனையான செயல்பாடுகள் தான் இன்று நாகரிகமாக நாகரீகம் என்பதாக எடுத்துக்கொண்டு அசிங்கமான அறகுறையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது சகோதரர்களே பெரியார்களே எப்பொழுது ஒரு மனிதன் அவனிட செயல்பாடுகள் அவனை அவனுடைய விருப்பத்துக்கு மாறுபாடான விரும்பாத செயல்பாடுகள் பாவமான செயல்பாடுகள் வெளிப்படும் பொழுது அங்கே அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரிசுக்குகள் பறிப்பட்டு போய்விடுகின்றது கண்ணியமிக்க சோதர்கள சொல்லுகின்றார்கள் விடுகின்றதோ உள்ளதோ வாழ்க்கை பழுதடைந்து போய்விடுகின்றது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதாக யோசிக்கின்றார்கள் அந்த யோசனையோடு சோதர்களே பெரியார்களே பெரும் பெரும் திட்டங்களை தீட்டுகின்றார்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள் ஆனால் உள்ளத்தின் எண்ணங்கள் சீர்கிட்டால் இவர்களுடைய வாழ்க்கையும் சீர்பட்டு போய் சீர்கிட்டு போய்விடுகின்றது கண்ணியத்துக்குரிய சோதர்களே அல்லா திருமறையில் நீண்டதொரு வரலாற்று செய்தியை சொல்லிக் காட்டுகின்றான் அவர்களை சோதித்தோம் எமனிலே ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல ஒரு மனிதர் இருந்தார் அவர் நிறைய செல்வாக்குள்ளவர் நிறைய பழங்கணிகளுடைய தோட்டத்துக்கு சொந்தக்காரர் சோதரர்களே அந்த மனிதர் தாராளமான உள்ளம் படைத்தவர் விசாலமான உள்ளம் உடையவர் இவர் அந்த தோட்டத்தில் கனிகளை பறிப்பார் ஏழைகள் வருவார்கள் ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களை பூரிப்படையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விசாலமான உள்ளத்தோடு நடந்து கொள்வார் ஆனால் அந்த விசாலமான உள்ளம் படைத்த தந்தை இறந்து விடுகின்றார் மரணித்து விடுகின்றார் ஆனால் அவருக்கு பல குழந்தைகள் அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் விவேகற்ற அடிப்படையில் நடந்து கொண்டார் அதுபோன்று நாம் நடக்க கூடாது அவர் தாராளமாக ஏழைகளுக்கெல்லாம் கையை விரித்து கொடுத்துக் கொண்டிருந்தார் அதுபோன்று நாம் கொடுப்பதா இல்லை நாம் புத்தியோடும் விவேகத்தோடும் நடக்க வேண்டும் எனவே சோதர்களே பெரியார்களே வளமை போல் அந்த தோட்டம் செழிப்பாகவே காய்களும் கனிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அவர்கள் ஒருவருக்கு சந்த அங்கே சொல்லிக் கொள்கின்றார்கள் சென்று பறிப்போம் என்பதாக அவர்கள் உறுதி என்ற வார்த்தையை கூட அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அனுப்புகின்றான் தோட்டத்தை அப்படியே எனவே சுடப்பட்ட சான்பல்களை போன்ற தோட்டம் கருகி போய்விட்டது ஆனால் தோட்டத்தின் சொந்தக்காரர்களான அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் காலையிலேயே நேரங்காலத்தோடு சென்று அந்த கணிகளை பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்குகின்றார்கள் பொழுதிலே ஒருவர் ஒருவரை கூவி அழைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அனிருது வாழ் ஆகாரத்தை நீங்கள் பலம் பறிப்பவர்களாக இருந்தால் அதிகாலை பொழுதிலேயே புறப்பட்டு விடுங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் மறைந்து மெதுவாகவே நடந்து சென்றார்கள் ஏன் அவ்வாறு நடக்குகின்றார்கள் குதூகலத்தோடும் சந்தோஷத்தோடும் நடக்கவில்லை ரொம்பவும் ஒளிந்து மறைந்து மெதுவாக நடக்குகின்றார்கள் அல்லாஹ் எங்கே தந்தை பலம் பறிக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் வந்து சூழ்ந்து விடுவார்கள் ஏதும் எமக்கு கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் ஏழைகள் வருவார்கள் அல்லவா எனவே நாம் செல்லக்கூடிய நேரத்தில் எவது அசைவுகளை கண்டு எமது நடைகளைக் கண்டு ஏழைகள் வந்துவிடக் கூடாது என்பதாக அல்ல எத குழன் நகல் எவ்வளவு ஒரு மிஸ்கீன்களும் அந்த தினத்திலே வந்து நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அவ்வாறு மெதுவாகவே சென்றார்கள் சோதர்களே பிரியார்களே அங்கே தோட்டத்தை சென்றடைந்தார்கள் அங்கே கலிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட சாம்பல்களை போன்று தோட்டம் கிடக்குகின்றது இவர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள் வலிதவரி வந்து விட்டோம் எமது தோட்டம் இப்படிப்பட்டே பெரியார்களே எரிந்து போய் கிடக்கின்றது எமது தோட்டம் அல்ல நாம் வலிதவரி வந்து விட்டோம் என்பதாக சொன்னார்கள் சோதர்களே இல்லை இல்லை பல் மகரோமோ இல்லை நாம் மஹரோங்களாக்கப்பட்டு விட்டோம் தடுக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் என்பதாக சொன்னார்கள் எப்பொழுது இவர்களுடைய எண்ணம் மாசுபட்டதோ பிள்ளைகளுடைய எண்ணம் தந்தையுடைய எண்ணத்துக்கு தோதுவாக அமையவில்லை தந்தையுடைய எண்ணம் சிறப்பான எண்ணமாக விசாலமான உள்ளமாக இருந்தது கொடுக்கக்கூடிய நாயனும் கொடுத்துக் கொண்டிருந்தான் எப்பொழுது இவர்களுடைய எண்ணம் கெட்டுப்போனதோ அல்லாஹல் வருவாயை குறைத்து விட்டான் என்பதல்ல முற்றாகவே அல்ல அழித்து விட்டான் கண்ணிமிக்க சோதர்களே பிரியார்களே இன்றைய காலத்தில் அல்லாஹ் ஏதோ தந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுடைய அன்பின் காரணமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான் உடன் பிறந்த சகோதரனுக்கு கூட கொடுக்க கூடாது என்ற உள்ளம் ஏன் பெற்ற வாசலுக்கு கூட செல்லக்கூடாது அவளுக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம் உள்ளவர்களும் இல்லாமல் பெற்ற தந்தையும் தாயையும் கூட அனு அனுசரிக்க வேண்டும் என்ற உள்ளம் கூட இல்லாத நிலைமையில் ஏராளம் என்றும் கூட அல்லாஹ் பட்டினியில் அவதரிக்க வைக்கவில்லை அவனுடைய விசேஷ கிருபையின் காரணமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான் கண்ணியத்துக்குரிய சோதர்களே பெரியார்களே இவான் அவருடைய தெளிவாக எழுதுகின்றார்கள் வரலாற்று செய்தியை குறிப்பிடுகின்றனர் அனுஷர்வான் என்பதாக ஒரு அரசரை பற்றி எழுதுகின்றார் இவர் தன்னுடைய தன் கீழ் உள்ளவர்களோடு பணியாளர்களோடு வேட்டைக்கு செலுகின்றார் அங்கே வேட்டைக்கு செலுகின்றார் வேட்டையில் காட்டுக்குள்ளே சென்று கொண்டே செல்லக்கூடிய சமயத்தில் அரசர் அரசர் தள்ளப்பட்டு நடுவில்லை நடுவிலை விசாலங்கடி தோட்டம் மாதளம் கணிகள் ஏராளமாக அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அந்த தோட்டத்தில் ஒரு காவல்கார பையன் இருக்குகின்றான் அவனை அணுகி சொன்னார் நான் தாகத்தோடு இருக்குகின்றேன் எனக்கு தாகம் தீர்வதற்காக இந்த மரத்தினுடைய கனியை உடைத்து சாரை எடுத்து புளிந்து தனக்கு தந்தால் தாகம் தீர்வதற்கு உதவியாக இருக்கும் தரும்படியாக வேண்டிக் ஆனால் வந்திருப்பது அரசர் என்பது தோட்டக்காரனுக்கு தெரியாது சோதர்களே பெரியார்களே அந்த தோட்டக்கார பையனும் அந்த ஒரு கனியை எடுத்து உடைத்து அதிலிருந்து சாலை எடுத்து கொடுக்குகின்றார் கொடுத்த மனிதர் அந்த அரசர் குடிக்குகின்றார் எப்பொழுது குடித்தாரோ அந்த மாதளங்க சுவையை கொடுத்தது அவருக்கு ரொம்ப பேராச்சரியமாக இருந்தது சோதரர்களை அரசர் அல்லவா அதிகாரம் படைத்தவர் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற திட்டமுடையவர் சோதர்களே பெயார்களே அவர் நினைக்கின்றார் இப்படியான அருமையான பழத்தை உடைய தோட்டத்துக்கு யாரோ சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் நான் தான் நாட்டினுடைய தலைவராக இருக்கின்றேன் என்பதாக உறுதி கொண்டு அவர் நினைக்கின்றார் தோட்டத்தை தான் சொந்தமாக்கிக் வேண்டும் என்பதாக அவர் மனதால் உறுதியடுக்கு ஏன் அவர் நாடியதை செய்யக்கூடியவர்கள் அல்லவா உலகத்தில் பார்க்குகின்றோம் எத்தனையோ பல தலைவர்களும் அதிகாரிகளும் நினைத்ததை செய்வோம் என்பதாக செய்யட்டும் மாலைக்குள் முழுக்காக இருக்கு நியாய தீர்ப்பு நாள் இருக்குகின்றது என்ற உண்மையை மறந்துவிடக் கூடாது எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் நாளை எத்தனம் சோதரர்களே அந்த மண்ணுக்குத்தான் அத்தனை பேர்களும் இரையாக வேண்டியிருக்கின்றது என்ற உண்மையை மறந்துவிடக் அல்லவா அந்த நினைக்குகின்றார் நான் அதனை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார் இரண்டாவது பழத்தை எடுத்துக் கொண்டு கொடுக்கின்றார் இரண்டாவது பழத்தை கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்கின்றார் அங்கே கொடுக்கப்பட்டது அவர் குடிக்கின்றார் சொன்னார் சோதர்களே அந்த இரண்டாவது கணி ரொம்பவும் சுவை மாறியதாக ரொம்பவும் துருநாட்டமுடையதாக கசப்பானதாக மாறிவிடுகின்றது அவர் கேட்கின்றார் மாறிவிட்டது அந்த வாலிபன் அந்த தோட்டக்காரன் சொன்னான் எந்த பல்களை கழகத்திலும் படிக்கவில்லை அவன் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவன் அல்லவா எங்கே பல்கலை கழகத்தில் படித்தவனாக இருந்தால் எங்கேயோ இருந்திருப்பான் காட்டினிலே ஒரு தோட்டம் தோட்டத்தில் காவல்காரனாக அவன் இருப்பான் சோதர்களே பெரியார்களே அவன் சாதாரணவன் அவன் சொன்னான் பகால சபி மலிகள் பலதி ஆசம் ஏனப்பா இந்த இரண்டாவது பழம் இப்படி கசப்புடையதாக மாறிவிட்டது என்று கேட்ட சமயத்தில் அவன் சொல்லுகின்றான் சில வேளை நாட்டினுடைய ராஜா அநியாயம் செய்ய நாடிவிட்டார் போலும் அதனால் தான் பழம் கெட்டுவிட்டது என்பதாக சொன்னான் நாட்டினுடைய ராஜா அவருடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது அதனால் பழம் கெட்டு விட்டது சொன்னான் கண்ணியமிக்க சோதர்களே பெரியார்களே பழி அஜிலி சாரருமான பீடத்தனத்தின் காரணமாகத்தான் இந்த பலம் இப்படி கெட்டதாக மாறிவிட்டது கண்ணியமிக்க சோதர்களே பெரியார்களே நல்லவர்கள் அன்றைய தலைவர்கள் சிறந்தவர்கள் நல்லவர்கள் உடனடியாக உள்ளத்தால் சோதர்களே அந்த நாயனுக்கு ஒன்பதாக சவுபா செய்ய ஆரம்பித்து விட்டார் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சோதர்களே காலமெல்லாம் பாவம் செய்கின்றான் ஒரு நாள் அவர் உண்மையாக முடிவு செய்வார்களாக இருந்தால் வட்டியுடைய நினைத்துக் கொண்டு வாழ்கின்றார்களே இல்லை சகோதர்களே அல்லா எனக்கு உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு நேரம் கூட பசி இல்லாத வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றான் என்ன என்னையா எல்லாம் மறந்துவிட போகின்றான் நான் ஒருபோதும் அவன் வேணாம் என்ற வரவை தாண்ட மாட்டேன் ஹராத்தில் கை வைக்க மாட்டேன் என்பதாக உறுதி செய்வார்களாக இருந்தால் அவனும் திறந்து விடுவான் திறந்து விடுவான் கண்ணியத்துக்குரிய சோதர்களே பிரியார்களே வட்டியினுடைய வாசல் மூடப்பட்டால் ஹலாலுடைய வாசல் திறக்கப்படும் பொய்யும் ஏமாத்தமும் சோதர்களே அசிங்கங்களை விட்டு அவர்கள் ஒதுங்குவார்களாக இருந்தால் அங்கே வருமானத்தினுடைய வழிகள் விவா வாரிகள் சந்தோஷத்தோடு செழிப்போடு அங்கே அவர்கள் லாபங்களை தீட்டக்கூடியவர்களாக மாறுவார்கள் இல்லை ஏதோ லாபம் போல் தெரியலாம் அங்கே அவர்கள் சௌதர்களே ஓடாத ஓட்டங்கள் ஓடியும் கடனாளிகளாக கவலை உள்ளவர்களாக சௌரர்களை காலப்பொழுதில் தன்னுடைய கடையையும் ஏதோ பேங்குக்கு கொடுத்தவர்களாக யார் யாருக்கோ வட்டிக்கு கொடுத்தவர்களாக தள்ளப்பட்டு அவர்கள் அழிவின் அழிவிலே செல்வார்கள் என்பதும் திண்ணமான விஷயம் சோதர்கள முடிவு செய்து விட்டான் அவன் அழிப்பான் சோதர்களே எனவே இந்த அரசர் உண்மையாகவே இறக்க உள்ளவன் அல்லவா கல்பிள் அந்த அரசர் உள்ளத்தால் தௌபா செய்கின்றார் அந்த அநியாயத்தை விட்டோம் மூன்றாவது முறையாக அந்த பையனை நோக்கி கேட்கின்றார் மகளை இன்னொரு பலம் கொண்டு வரும்படியாக வேண்டிக் சென்று இன்னொரு பழத்தை எடுத்து கொடுக்கின்றான் முதலாவது குடித்த பழம் சுவைத்த பழத்தை விடவும் மிகவும் ருசிகரமானதாக அமைந்து எனவே அலி சபி அந்த அரசர் கேட்குகின்றார் அந்த தோட்டக்காரனை நோக்கி மகன ஏனப்பா இந்த நிலைமை இப்படி மாற்றம் விட்டது ஆரம்பழத்தை விடவும் ரொம்ப சுவையாக இருக்கின்றது அந்த தோட்டக்காரன் போலும் அதனால் சுவையை அவன் சகோதரர்களே பெரியார்களே உள்ளத்தை சீர்படுத்துவது என்பது வாழ்க்கையினுடைய வசந்தத்துக்கு அடிப்படையாக அமைகின்றது பொருளாதார வீழ்ச்சி வீழ்ச்சி என்பதாக ஏதேதோ உலக அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள் ஈமானை சுமந்த இதயங்கள் எதனை சிந்திக்க வேண்டும் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் கண்ணியமிக்க சோதர்களே பெரியார்களே அல்லாஹ் அங்கே எப்பொழுது அடியானுடைய உள்ளத்தை நோக்குகின்றான் அங்கே உறுப்படியான இருக்குமாக இருந்தால் கொடுப்பதற்கு தாராளமாக அவனுடைய கதா நான் நிறைந்திருக்குகின்றது வழிந்து எங்கே கேட்பவர்கள் இல்லையா நான் கொடுக்கிறதுக்கு தயார் என்பதாகத்தான் அந்த நாயனாகிய அல்லாஹலு அடியானை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சோதர்களே பெரியார்களே வாழ்க்கையில் பொருளாதார வீழ்ச்சிக்குரிய அடிப்படை காரணத்தில் இப்படியாக உள்ளத்தை சீர்திருத்தவர்களால் செய்வது அடுத்தவர்களில் கை அங்கே வறுமையை கொண்டு சேர்க்கும் வீழ்ச்சியை உண்டாக்குகின்றது அங்குக்குரிய சோதர்களே பெரியார்களே அது மாத்திரம் அல்ல அல்ல நலவுகளை கொடுத்திருக்க வேண்டானோ அந்த நலவுகளுக்கு நன்றி செலுத்துவது போதும் என்ற உள்ளத்தோடு நன்றி செலுத்துவது நன்றி செலுத்தும் பொழுது தாராளமாக திருமறையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இங்கே நன்றி மறந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் நியமத்துக்கள் பறிக்கப்படுகின்றது பொருளாதார வீழ்ச்சி கண்ணியமிக்க சோதர்களே அடுத்தது ஒரு அமைய வேண்டும் கிடைத்தது நான் என் இவ்வளவு அளந்து விட்டான் அல் அங்குள்ள உள்ளத்தாலும் உடலாலும் உறுப்பக்களாலும் நன்றி செலுத்த வேண்டும் இல்லை போதாது என்பதாக இன்னும் போதாது என்பதாக அவன் கொடுத்த நியமத்தை குறை சொல்லக்கூடியவர்களாக போதாது போதாது என்பதாக அவர்களுடைய உள்ளம் தடுமாறுவது அவனுக்குரிய நன்றியை குறைக்கக்கூடியதாக அமைகின்றது சோர்களே ஒரு அமைய வேண்டும் போதும் என்ற உள்ளத்தோடு அமைய வேண்டும் கண்ணிமிக்க சோதர்களே எங்கே போதாது என்ற உள்ளம் இருக்குகின்றதல்லவா இன்று சீமானுடைய உள்ளமும் போதாதுதான் அவனுக்கும் மத்திலுக்கு சுயூதி செய்வதற்கு வருவதற்கு கூட நேரம் இல்லை ஏன் போதாது என்ற அடிப்படையில் ஓடுகின்றார் இருப்பதை கொண்ட ஹலாலான வழியில் போதுமாக்கிக் கொள்வதற்கு அவர் முடிவு செய்யவில்லை இன்னும் போதாது என்ற அடிப்படையில் ஹராமான வழிகளை எல்லாம் தேடிக்கொள்கின்றார் சோதர்களே போதாது என்ற உள்ளம் இருக்குகின்றதல்லவா உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் இது நரகத்தினுடைய சிப்பத் என்பதாக நரகத்தை பார்த்து அல்லா கேட்கின்றான் சோதர்களே பெரியார்களே ஜஹன்னி ஜஹன்னி அல்லா கேட்கின்றான் என்ன நிரம்பி விட்டாயா நிரம்பி விட்டதா போதுமா என்பதாக கேட்குகின்றான் சோதர்களும் எனவே போதும் என்ற உள்ளத்தோடு தன்னுடைய உள்ளத்தை போதுமாக்கிக் கொள்வதும் எமது வாழ்க்கையில் வரலாறு எமது வாழ்க்கையில் வீழ்ச்சி உண்டாகாமல் இருப்பதற்குரிய காரணங்களில் உள்ளவையாக இருக்குகின்றது எனவே சோதர்களே நடுநிலைமையான வாழ்க்கை இதுவும் தமது வரலாறு எமது வாழ்க்கையின் வசந்தத்துக்கு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பதற்குரிய காரணமாக இருக்கின்றது பொருளாதாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கி மனிதனை பள்ளத்தில் கொண்டு செல்லக்கூடியது வாழக்கூடியவர்கள் நாம் உண்மையான அடிப்படையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஈமானுடைய அடிப்படையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எதனால் எமது வாழ்க்கை பள்ளத்தை நோக்கி செல்லுகின்றது ஏன் வீழ்ச்சி உண்டாகின்றது என்ற காரணங்களை சிந்தித்தால் நாம் அன்புக்குரிய சோதர்களே பெரியார்களை பழகத்தவனுடைய கடமைகளை மறந்தவர்களாக உள்ளம் சீர்கெட்டவர்களாக ஏராளமான பாவத்துக்கு பஞ்சம் இல்லை என்ற அடிப்படையில் சோதர்களே உடலும் உள்ளமும் உறுப்புகளும் திசை திரும்பிய ஒரு நிலைமை உலகத்தை கண்டுகொண்டிருக்கின்றோம் இவ்வாறான காரணங்களில வாழ்க்கையில் வீழ்ச்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையில் இருந்த பெரியார்களே விழிப்படைந்து எமது வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்கிக் கொண்டு வழியாக அவனுடைய நியமத்துகளை அடைந்து கொள்வதற்கு மன உறுதி எடுத்துக் கொள்வோமாக அல்லாஹெல்ல ஜலாலு உண்மையை உண்மையாக விளங்கி அந்த நாயனின் பக்கம் உண்மையாகவே திரும்பக்கூடிய நல்லவர்களாக நம்மையும் எல்லா முஸ்லிம்களையும் ஆக்கியருள்வானாக பாவங்களின் மன்னிப்பாயாக யாழ்லா இன்றடைத்து அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களின் மன்னிப்பாயாக யாழாய் ஈமானுக்கும் இல்முக்கும் யாரெல்லாம் காரணஸ்திரர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களின் மன்னித்துக்கு அன்புள்ள ரஹ்மான இறக்கமானவன் யாழ்லா இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய சமயத்தில் உனது அன்பையும் உனது வாக்கியங்களையும் மறைந்து கொள்வதற்கு எந்த வாழ்க்கையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நீ சொன்னாயோ அந்த வாழ்க்கையை உண்மையாக எடுத்து நடப்பதற்குரிய மன உறுதியையும் தந்தருள்வாயாக இருக்கும் அழிவையை நஷ்டத்தை சந்திக்கும் என்பதாக நீ சொல்லிவிட்டாயோ அத்தகைய அசிங்க விலகி நடப்பதற்குரிய ஈமனை தந்தருள்வாயாக உண்மை நீ மன்னித்தருள்வாயாக பூரா உலக முஸ்லீம்களை நீ மன்னித்து கருப செய்வாயாக உலக முஸ்லீம்களின் சார்பாக கேட்கிறோம் இரக்கமான கண்ணியமானவனே மௌத்துடைய நாளை வாழ்க்கையில் நல்ல நாளை ஹாக்கி தருவாயாக வாழ்க்கையில் சிறந்த நாளைமாவுடைய கடைசி நேரத்தில் கரட்டி விடுவதற்கு காரணமாக அமையமோ அப்படியான பாதங்களை விட்டும் எம்மையும் எல்லா மக்களையும் நீ காத்தருளாய எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாத்தருளாய கடைசி மூச்சிலா இலாஹ் என்ற திருக்களிமாவோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய நல்ல தூபிக்கை நம் அனைவருக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வாயாக